السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمد الله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على النبي اوصى رحمة للعالمين سيدنا وولدينا وحبيبنا وقدوتنا امامنا مولانا محمد وعلى آله وصحابته ومن تبعكم بإحسان إلا يوم جينا مع بعض فقد قال الله تعالى في سلامه العزيز فعد أعود بالله من الشيطان الرزيز بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان الذي يقص إلا الذين آمنوا وعملوا الصالحات وتوافوا بالحق وتوافوا بالصدر صدق الله عليه وسلم كما قال மக்களே அன்பு சகோதரர்களே சகோதரர்களே நல்லதாக எந்த நோக்கத்தை மையமாக வைத்து ஈடுபடுத்தி அவன் விரும்பிய நிலையில் அல்ல அனைவருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்த்தேன் ஒரு பரிபூர்ணமான தெளிவான அனைத்து சவால்களுக்கும் அனைத்து தேவைகளுக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் தீர்வையும் பதிலையும் தரக்கூடிய ஒரு சம்பூர்ணமான மார்க்கத்தை மாற்ற இந்த மார்க்கத்தில் இந்த துறையில் பேசப்பட்ட மனிதனுக்கு அத்தியாவசியமான மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்படையாக தேவையான மனிதனுடைய இயற்கை தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் இந்த மார்க்கம் விட்டுவிட்டது எந்த அளவுக்குண்டா இந்த மார்க்கம் ஒவ்வொரு விடயத்தையும் துல்லியமாகும் துல்லியமாக அதற்கு பின்னாலும் அந்த சுபஹாக்கள் புராணையின் சதீசையும் அதனை விஜிஹார் செய்து அந்தந்த காலத்தில் புதிய புதிய வடிவத்தில் கொமனான பிரச்சனை தான் பொதுவாக எல்லாம் காலத்திலும் இருந்த ஒரு ஒவ்வொரு காலத்திலும் ஒரு புதிய வடிவத்தில் வரும் அந்த புதிய வடயத்தில் வரக்கூடிய சவாலனுக்கும் அழகான தீர்வை அழகான மார்க்க சட்டங்களை எங்களுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு தெளிவானது இரவும் பகல போல் பகல் எவ்வளவு எங்களுக்கு தெளிவாக இருப்பதோ அதே போல அனைத்து அம்சங்களும் இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு தெரிவாங்க அதில் ஒரு அடிப்படையான ஒரு விட மனிதன் அடிப்படையில் நமக்கு தனியாக வாழ முடியுமா தனியாக சந்தோஷத்தை அடைய முடியுமா தனியாக ஒரு தனி மனிதனாக வெற்றியை அடையலாமா ஒரு தனி மனிதனாக எங்களுக்கு சொருக்கத்தை அடைய முடியுமா ஒரு காலமே ஒரு மனிதனுக்கு தனியாக சந்தோஷமாக வாழ முடியாது உலகத்துடைய உலக அடிப்படையில சதவாதங்கள் கட்டிடங்கள் பணம் வாகன வசதி மனித உறவு இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு இருக்குது தனியாக அவருக்கு மீன்வெளியே சந்தோஷத்தை அடைய முடியாது பிரபுத்தலை படைத்தின் முதலாவதாக சொருக்கத்தை வாழ்க்கை அந்த சொருக்கம் இன்பமாக எங்களுக்கு ஒரு பாட்னர் சொல்றது எங்களுடைய சுக்கம் சந்தோஷம் வெற்றி தோல்வி இருக்கக்கூடிய எல்லா விடயத்திலையும் கூட்டு கட்டமைப்பு தான் பங்குதாரி நான் சமூகம் அங்கு கூடிய சகோதரர்கள் எல்லாரும் நன்றி அல்ல ஒரு விடயத்தை நாம் எல்லோரும் விரகிக்கொள்ளும் இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் தனியாக தனியாக செஞ்சு தனியாக வாழ்ந்து தனியா அவ்வாவுடைய திருப்தியை பெற முடியும் என்ற ஒரு கல்சப் இல்லை நான் மக்களோட வாங்காதான் பிரச்சனை புழல் பிரச்செடுத்தாதான் புலல பொறுப்பு திருமணம் முடிச்சால்தான் மனைவிட பொறுப்பை பார்க்கணும் கணவன் மனைவி தொழில் செஞ்சால்தான் அது முதலாளியுடைய கடமை தொழிலாளுடைய கடமை வியாபாரம் செஞ்சாலும் அதனை சட்டத்தில் முடியும் திறகு நாம் தனியாக வாங்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம் தனியாக அந்த தனிமையான ஒரு வாழ்க்கையில அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில நிம்மதி பெற முடியாது அல்லாஹுடைய திருப்தி அதே முடியாது நடக்க முடியாது அடிப்படையில் நாம் கூட்டாக தான் வாழும் ஒன்றாக தான் வாழும் என்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்த வாழ்கிறது என்பதும் அல்ல ஒரு பெரிய ஒரு சவால் வாழ்ில் ஒரு லேசான ஒரு விஷயம் அல்ல எந்த அளவுக்கு ஆனால் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாரும் நல்லது இஸ்லாம் எங்களுடைய இந்த கட்டமைப்புக்கு ஒரு அழகான தெளிவான ஒரு வழிகாட்டல சென்றது எவ்வளவுதான் எங்களுடைய இந்த நெட்ஒர்க் எ பிறகினாலும் எவ்வளவுதான் சகோதரே உரிமைகளையும் பாதுகாத்து வாரி காட்டப்பட்டது எந்த அளவுக்கு எங்களுடைய இந்த கூட்டு வாழ்க்கைய அல்வா தீமான எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு ஒரு சனித்துவம் எங்களுடைய எல்லா செயல்களும் ஈமான் தொடர்பு பாதையில போனோம் மக்களுக்கு இடையில் தரக்கூடிய உடையத்தை அகற்றதும் ஈமான் பகுதியுடன் வெக்கம் ஈமான் வெட்கம் என்றது மனிதனுடைய இயற்கையாக வரக்கூடிய ஒரு விடயம் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் வெட்கம் மிருகத்துக்கு வெக்கம் இல்லை மனிதனுக்கு வெட்கம் இருக்க இந்த வெக்கத்தையும் அனைத்து விடயத்தையும் விவகாரங்களையும் வெற்றியோட இது உலக விவகாரம் தானே சொல்லி எங்களுக்கு வெச்ச முடியாது வணக்க வழிபாடு என்னோட மார்க்கு ஒரு பகுதி இந்த வணக்க வழிபாடுகளுடைய வணக்க வழிபாடுகள் சீராகினா அவருடைய சமூக வாழ்க்கை சீராகும் ஒரு பெண்ண சக்தி வணக்க வழிபாடுல ஈடுபடுறாங்க ஆனா அவக்கும் ஒரு மிருகத்துக்கும் இருந்த ஒரு உறவுல நடந்து பக்தியோட கெட்டி வைக்க பூனையில கரைச்சல் தொலை விடுதல் சரி இந்த வீட்டுல பூனை செய்யும் சும்மா உடம்பு வரச்சு கத்தும் இது ஒரு இடைஞ்சல் அவங்க விவாத சுத்தி இந்த பூனை இடைஞ்சல் ஆகும் வணக்கத்துக்கு நோக்கவேட அந்த விரகத்தோட இருக்கக்கூடிய அந்த உறவை சேராக்காதனால அதற்கு செய்ய வேண்டிய கடமைய சரியா செய்யாதனால அன்பு குறித்து போறது எடுத்த நல்லா அவன் போறான் வணக்க வழிபாடில் ஈடுபட்டது பெண் இன்னொரு பெண்ணி சொல்லப்படுதுல சொல்லப்படுது பகல் எல்லாம் நோம்பு நோக்க பெண்களுக்கு மட்டுமில்லை எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு பின்னால வரக்கூடியது நோம்பு சிறந்த ஐபாதத்தையும் செய்யலாம் ஆனா அவருடைய சொல்ல வார்த்தைகள்னால அண்டை ஈச்சாரம் நோயிக்கிறாங்க இந்த பெண்ண பத்தி சொல்லப்படுங்க அண்டை ஈச்சாரம் நோயிக்கிறாங்க அவன் நிறக்க உறவுாத வரையில எங்களுக்கு அல்லாஹுடைய திருப்திய அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருள் சட்ட பெற்றுக் கொள்ள முடியாது அங்குக்குரிய சகோதரர்கள் எல்லாரும் நல்லதாரு இந்த இஸ்லாம் இந்த நாட்டுட ஒரு மிக முக்கியமான தோல்வி பெற்ற ஒரு வீரவான் தான் வீரமன் சேர் அண்மையில் அவர் லண்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹாவர்ட் யூனிவர்சிட்டி லா காலேஜ்ல மாணவர்களுடைய வெளியே பட்டமளிப்பு விழாவின் அவரை செஞ்ச ஒரு ஒரு பேசுடைய குறிப்பு நான் உங்களுடைய முன்னேற்ற அவர் சட்டங்களை படித்திருக்கிறார் அவர் படித்து இஸ்லாமிய சட்டத்தை அவர் எல்லா சட்டத்துக்கும் மேலவில்லை அவருடைய எந்த ஒரு சீச்சையும் இஸ்லாத்த சட்டத்தை பத்தி பேசாமே இஸ்லாமிய மார்க்கத்து இயற்கையான கட்டமைப்பு அவங்க சரியாக அதை பின்பற்றினாங்க சமூகம் முன்னேறி கொண்டு அது அனைத்தையும் ஒரு தனி தனியாக ஒரு குடும்பமாக முன்னேற வேண்டிய ஒரு முறை அல்ல ஒரு சமூகமாக முன்னேறக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் நல்லா இருக்கு உதாரணத்துக்கு முன்னிறை தந்தையில முன்படுத்த சொல்லணையை கூட அஞ்சு நேரம் சொல்லுக அவரும் குறிப்பிட சொல்லுறது சமூகத்துடைய உறவுகளை சீராக்கணும் கட்டமைப்பு பாதமா அதோட் நோம்பு பிடிச்சி நீங்க செய்யக்கூடிய ஒரு திறந்தாமல் இரவு நீண்ட வணங்குறத போல ஒரு நோம்பாடிக்கு நோம்பு தரக்கிறோம் நாங்கோட வைக்கிறோம் தனியா தானே வைக்கிறோம் அந்த சமூகத்துடைய அந்த கலக்கலப்பு உறவுகள் வேற மாதங்களை பெற்றுக் கொள்ளுமா நம்ம மாதத்தில் ஒரு புனிதமான ஒரு அற்புதமான ஒரு உறவு எல்லோரும் இஸ்தாருடைய நிகழ்ச்சியல் மசித்கள் வீடுகளில் அந்த இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது நோம்பு பிடிக்கிறீங்க அதோட சேர்த்து நோம்பாதிக்கு நோம்புற நம்ம கூட பூர்த்தியாகவே காசு சித்திரல்லாம வானமா வந்து இன்டர்நஷனல் குளோபல் முஸ்லிம் கம்யூனிட்டி குளோபல் உலக இஸ்லாமிய சமூகத்துடைய உலக கட்டமைப்பு தான் உணர்வுடன் எல்லா துறையிலிருந்தும் எல்லா இடத்திலிருந்தும் கேள்விப்படாத ஊர்களும் மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் ஒரே ஒரு கனிமாவ சொல்லுவாங்க எங்களுடைய மார்க்கத்துடைய இயற்கையான சட்டமே நாங்கள் சமூகமாக ஒன்றாக வாழ வேண்டும் ஒன்றாக நான் முன்னேற வேண்டும் ஒன்றாக செய்ய வேண்டும் ஒன்றா அல்லாஹுடைய திருப்பியை பெறோடும் அல்லா சாரா மனிதர்கள் அனைவரும் தோல்வியில் இருக்கிறார்கள் நல்ல அமல் செய்தவங்களை தவிர அது தொடருடன் நல்லாமல் செஞ்சு மற்றவங்களையும் சமூக சேர்க்கக்கூடிய மற்றவர்களையும் நாங்க பக்கமும் இந்த வீடு உதயத்தை நாம் பல சவால்கள் ஒன்றாக வாழ்றது என்று அந்த நேரத்தில் அடிக்கடி ஒருவருக்கு நாங்க பொறுமையை கொண்டு ஞாபகம் கொடுத்தோம் என்ன நேரமும் மனைவி பொறுமையோப்பா மனைவி கணவன் பொறுமை எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கொண்டு உபதை செஞ்சு கொண்டே எல்லா நிலைமைகளையும் அந்த பொறுமையுடைய வசிய பொறுமையுடைய உபதேசம் எங்களுக்கு தேவை நிலைத்திருங்க நிலைமைகள் மாறும் சங்கடமான நிலைமைகள் நிலைமைகள் அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவை உபதேசம் என்ன பாப்பா கஷ்டம் தான் இப்ப சராசில கைய போடவானு ஹராசுல கையை போடவானு நெருக்கடி தான் ஒருவர் உறுதியாக இருக்கும் எல்லாம் நல்லதாக என்னுடைய சமூக கட்டமைப்பு எடுத்து பார்க்கும் போது இஸ்லாம் என்று சொல்றது வணக்க வழிபாடுல மாத்திரம் உண்மை கொள்ளக்கூடிய மார்க்கம் அல்ல எல்லா துறையிலையும் ஒரு தூய்மை துவக்கத்தை அடைய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சரி இப்ப இந்த சமூக கட்டமைப்பு எடுத்து எங்களுக்கு பல முறையில இதை டிஸ்கஸ் பண்ணலாம் பல முறையில எங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் இருக்கப்படும் சீர்திருத்தம் குடும்பத்துடைய சீர்திருத்தம் அதற்கு பின்னால் சமூகத்துடைய சீர்திருத்தம் இந்த துறை தான் இன்னொரு துறை இருக்குது அந்த சமூகத்தை கட்டியெடுப்பூடிய சில முக்கியமான செயல்பாடுகளின் ஈடுபாடுகள் அங்கத்தோர் சமூகத்தை நாம் எடுத்தோம் இல்ல தனிமனிதன் குடும்பம் சமூகத்தை பல கட்டங்களாக பெண்கள் அவங்களுடைய பங்களிப்பு என்ன பெண்களுடைய உறவு என்ன இப்ப மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறான் பெண்கள் செய்ய வேண்டியதை ஆண்கள் செய்யறாங்க ஆண்கள் செய்ய வேண்டியதை பெண்கள் செய்யறாங்க பொறுப்புகள் அலஹா இஸ்லாம் எங்களுக்கு பிரிச்சு தரப்பட்டிருக்கிறது இந்த பொறுப்பு அவங்க கட்டமைப்பு அதே போல வாலிசர்களுடைய பங்கு இவங்கதான் எப்படி எங்க உள்ள சில கல் உடல கல் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த சமூகத்தில் உள்ள பதிமூணு வயசுக்கும் நாற்பது வயசுக்கு முப்பது வயசுக்கு இடப்பட்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் இவர்கள் தான் இந்த உம்மத்துடைய எப்படி அளவாக ஹரித்து والا عفصدت فصدر جبت كله على وجه القلب اللي சொல்லبكولا அதே போல தான் இந்த தொகுதற இப்ப இந்த 와தி පෙරಗಳ சீராக வாங்களோ இந்தโยชน์ நான் சொன்ன இந்த 13 லந்து 30 வரைக்கும் 13 லந்து 40 வரைக்கும் எடை பட்டவர்கள் இப்ப இவங்க சீராக வாங்களோ முழு உம்மத் எங்கள முழு தொகுგომ சீராக வா இப்ப அவங்க சீர்க்கத்து போவாங்களோ முழு தொகுவம் அவங்க தான் டிசிஷன் மேக்கிங் இந்த அவங்களை வளர்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த உணர்வையும் அந்த தீலினை கொடுக்கக்கூடியவங்க இந்த பெண்கள் தாய்மார்கள் மிக முக்கியமான எல்லோருக்கும் எல்லாரும் நாங்கள் எல்லாம் பொறுப்பு மறந்து நடந்த சமூகத்தில் சமூக கட்டமைப்பு சீராகும் பொறுப்பை மறந்து எல்லாருக்கும் தலைவர்கள் ஆகும் பகுதி பகுதியம் சீராகும் சமூகத்துல தலமத்துவம் பள்ளி நிர்வாகிகள் சீராகும் அன்பான மறந்துட்டோம் நிர்வாகிகள் உருவாக்கப்பட்டது இந்த நிர்வாகிகளாக வரப்போறாங்க எல்லோரும் மறந்துட்டோம் அடிப்படை பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னொரு மிக முக்கியமான ரெண்டு பங்கு இருக்குற உங்களுக்கு பகுதாக இப்படி இப்படி காரணம் அப்புறம் எல்லாம் போட்டு பாக்கணும் நான் சொன்னேன் தனி மனிதன் குடும்பம் சமூகம் என்ற தந்தை அதுக்கு பின்னால் அந்த சமூகத்துக்குள்ள எடுப்போம் என்றார்கள் என்ற ஒரு கட்டத்தை ரெண்டு மிக முக்கியமான உடம்பு இருக்குது எல்லா அம்சமும் இருக்குது அந்த உடற்பயிற்சா ரத்தம் ரத்தம் சமூகத்துல எல்லாம் இருக்குது அது ரத்தம் சமூகத்துடைய வருமானம் வருமானம் அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே அந்த சமூகத்துடைய தனியாக பேசுகிறது இந்த வருமானம் எப்ப ஹராமாகுமோ அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு சமூக சமூகம் பெற்றுக் கொள்ள முடியாது ரத்தம் கெட்டு போயிட்டு இருக்குது அந்த ரத்தத்தை மாற்றணும் ரத்தத்தை மாற்றணும் வேற அலாலான ரத்தம் கொடுக்கும் அதனாலதான் அன்புக்கு போகிறதுல மதீனாவுக்கு போய் தனியாக பேச வேண்டும் சம்பாத்தியம் என்று நினைக்கிறான் அவங்க எதிர்கால தலைப்புகள்ல ஒரு ஆளுமைக்கு அதை கொடுத்து அதை விரிவாக நீங்க பேச ஆனா இதெல்லாம் எங்களை சமூகத்துடைய கட்டமைப்ப சீராசிரத்துக்கும் அதற்கெடுக்கக்கூடிய அம்சங்கள் பெண்கள் என்றது தனியாக பேச ஒரு தலைப்பு வாலிபர்கள் யர்கள் என்று சொல்றது தனியாக பேசுவது ஒரு தலைப்பு சிறார்கள் தனியாக பேச ஒரு விபரம் ஒரு தலைப்பு தான் எனக்கு தரப்பட்ட நூற்றுக்கு நூறு செய்ய முடியாது அதனுடைய பங்குகளை தான் நான் உங்களுக்கு விலக்குறேன் அன்புக்குள்ளீங்களை சீராக்கிறது விடயங்களை சீராக்கிறது Sharyana arin. In Allah Subh'anaHu Wa Taala, Rasulullah sallallahu alayhi wa sallamangu, it'shidiyan uke sammoovattu kaanshiye shangil ta, nirihartha vidha moosuk. The fall of the Roman Empire is in the middle of the Roman Empire. It's not a very rare, alaha hain merikara. Romar ludei, aachik ludei, eehti uudei kaarum. And the puttas uudei, salaipe, Romar ludei, and the sammoovatt uudei aehe, அறபிகளுடையானகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாம வாழ்ந்தோம் அவ்வளோ மோசம் எந்தெந்த சமூக சீர்கேடுகள் நீங்க காணலாமோ அந்த அனைத்து சீர்கேடுகளும் அங்க பெற்றுக் கொடுக்கும் அது எந்த காலத்திலும் அந்த சமூகத்திற்கு இறக்கி வைத்த முதலாவது அத்தியான சகோதரிகளே இந்த காலத்துல இந்த அறிவு என்ன செஞ்சு என்ன செய்யலாம் ஒரு கமர்ஷியலாய் அறிவு படிக்கிறதுக்கு தள்ளி சம்பாதி அன்புக்குரிய சகோதரர்களே எய்ம் இந்த அறிவு சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவே படிக்கப்படுவதை தவிர பணத்துக்காகவே காலத்துல அறிவுளின் பாதுகாக்கப்பட்டிருக்கு அறிவு துறையில அன்பு பாசம் உள்ளவங்களின் காரணத்தினாலதான் அறிவுத்துறை முன்னே ஆசிரியர்கள் பாருங்கள் நெச்சர் மாற பாருங்க அவங்களுக்கு எங்களுடைய இந்த சமூக கட்டமைப்பை சீராகணும் நான் சொன்ன இந்த அனைத்து அம்சங்களும் சீராகணும் அடுத்து இந்த அனைத்து அம்சங்களில் ஒரு அழகான உருவா அழகான ஒரு தொடர் உண்டாகும் ஒரு சீரான தொடர் சூண்டாகும் அடிப்படையில் எங்களுக்கு பல சேவைகள் அடிப்படையாக வைத்து தான் எங்க சமூக உறவும் அமைஞ்சது எங்க சமூக உறவு அப்படித்தான் அமைஞ்சது அந்த தேவையோட தான் அந்த தேவையில்ல எங்களுக்கு அந்த உறவு வராது தேவை திருமணம் முடிக்கிறோம் அதனால குடும்ப உறவு உண்டாகிச்சு இருக்குதா இல்லையா வியாபாரம் தொழில் பணம் தேவை அதனால தொழிலுக்கு போறோம் வியாபாரத்துக்கு போறோம் அந்த தேவை அடிப்படையா வைத்து அதனால வியாபாரம் முதலாளி தொழிலாளி அப்படின்னு ஒரு உறவுண்டாக இருக்கு உறவுதான் அடிப்படையாக இந்த சேவைகளுடைய விடயத்தை இப்ராஹிம் அரீஸ் எல்லாம் தெரிவாக இப்ராஹிம் அரீசெல்லாம் பாலசாலையில போனவர்கள படிக்கக்கூடியவர்கள் இது இந்த ஐராட்சி நீங்கள் The human basic மன் பேசிக் சொல்லி ஒரு பிரிவிட்ட படிப்பான் பிசியாலஜிக்கல் நீட் செல் சைக்கலாஜிக்கல் நீட் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உடல் ரீதியான சேவை பாதுகாப்பு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சேவை பாதுகாப்பு சமூக சோசல் சமூக உறவு செல்ஃப் செல்சில் ஒரு தலைப்பா பெற்ற அது இல்ல இப்ராஹிம் அணித்தலாம் தெரிவாருக்கா இப்ராஹிம் அலிவலாம் தான் ஒரு சிறந்த சமூக கட்டமை குடும்பத்திற்கு உதாரணம் அல்லாஹு இப்ராஹிம் அலித்திமான உம்மசன் ஒரு உம்மன் அல்லா சுப் இப்ராஹிம் அலி சலாசம் ஏன் ஒரு சமூகத்தை செக்தி எழுப்பாறு நாள் ஒரு சமூகத்தை செக்தி எழுப்பினார் நாங்க சொல்றோம் إِنَّا مِلْيَا السَّلَيْمِ إِبْرَاهِيمُ عَلَيْهِ ثُلَاثُ وَدَعْنَهُ قالين عبدالله أصبحنا على فسرة الإسلام وعلى كلمة الإخلاص وعلى ملة نبينا إبراهيم في الزجر التحيات لك اللهم سل على محمد وعلى آل محمد كما سليت على إبراهيم وعلى آل إبراهيم مُلُّ ذَعْنَهِ اللَّهُ نَشْلَ دُعَاتِهِ فَيْعَنَا على إِبْرَاهِيمَ عَلَيْهِ أو الدعاة إ ஒரு ஒரு முதல் அழகான உதாரணம் ஒரு ஊரு வளர்ந்து வந்ததற்கு அழகான உதாரணம் தான் மக்கா மக்காவுடைய கிராமம் எல்லா ஊர்களுக்கும் தாய் அத வளர்த்ததெல்லாம் இப்ராஹிம் அலைச்சலாம் இப்ராஹிம் அலைச்சலாம் தன்னுடைய குடும்பத்தை மனை விட்டான் ஒரு குடும்பம் தான் சமூகமாக மாறும் விட்டாங்க அதை விஷிட்டு வந்து கையில இடத்துல ஒரு சமூக உறவு அனைத்தும் இந்த மூணு விடயத்தோட அடிப்படையாக இருக்கு இந்த மூணு விடயங்கள் கொஞ்சம் கவனமா தெரிய விளையாட்டு இப்ராஹிம் அனைத்து முதலாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு தேவைதான் இந்த விட்டு இருக்கிறேன் வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி நீங்க பாக்குறீங்க சமூகங்கள் ஒன்று சேர்றாங்களா இல்லையா வணக்கங்கள் ஒன்று சேர்றாங்க தா இல்ல மக்களுடைய ஒரு கூட்டத்தை அல்லா அவங்க எப்படி ஆன்மீகம் ஒரு சேவையோ தனியா வணங்குறாங்க அதை கொண்டு ஒரு பகுதி பூர்த்தி ஆகும் ஆனா இன்னொரு பகுதி காலியாக இருக்கும் அதுதான் அவருக்கு தனியா வாழ முடியாது குடும்பம் மனைவி மக்கள் தேவர் எல்லாம் மக்களுடைய ஒரு கூட்டத்தாங்க பசாஞ்சு உறவுக்கு ஆசல் பேசுறதுக்கு ஆசல் அதுக்கு பின்னால ஒரு சுகம் இல்லாசி அல்லது எல்லாம் உனக்கு சாப்பிடறதுக்கு பலன்கள் அதிலேயே கூடிய கூடிய இந்த காலத்துல எல்லாம் தலை கீழா இப்ரானி மலேசம் துவா செஞ்சாங்க முன்னூறு கொடுத்தாங்க முதலாவது அவங்க வாழ்றது ரெண்டாவது உறவு நல்ல உறவு சீராக மூணாவது இப்ப எல்லாம் என்ன நாங்க முதலாவது கேக்குற யாரா சின்னதான் முதலாவது எங்களுக்கு அதுதான் எல்லாம் எங்களை சிக்கரே கவனே எப்படிதான் எடுத்து போல்றது அல்லா முறையை செஞ்சு அதை நிச்சயமா தூய்மையான முறையில கஷ்டம் இல்லாம கண்ணியமாயிருக்கு அன்புக்குரிய சப்போதன எல்லாரும் இந்த மூணு துறையில தான் எங்களை உறவுகள் சமூக கட்டமைப்பு கனெக்ட் ஆகிறது முசு வணக்க வழிபாடு வியாபாரம் மற்றது தொழிலுக்காகவே அதில் ஒரு உறவுண்டாகும் எல்லாரும் இந்த துறைகள் அனைத்தும் இஸ்லாமியப்படுத்தப்படும் இந்த எல்லாம் துறையிலையும் எங்கள உறவுகள் எல்லையாக டிக்ளேர் பண்ண இப்ராஹிம் அரைக்கூடிய எங்களுக்கு ஒரு அடிப்படை தேவையான ஒரு விடயம் தான் தேவையான விடயம் தான் எங்களை வழி நடக்கிறதுக்கு மரத்துக்கு பாதுக்குறத்துசூர் மதீனாவை செட்டி எடுப்பில அழகானது மதீனாவுக்கு போனாங்க முதலாவதாக எத அமைச்சா மச்சிதா மச்சிதிற்கு சூழ தான் மற்ற அனைத்தையும் அனுப்பின மற்ற அந்த சமூகத்துடைய அந்த சமூகத்துடைய கல்வி நான் சொன்னாகணும் மற்ற மக்கள் சீராகவும் மக்கள் மத்தியோட தொடர்பாக இருக்கணும் மத்தியில் மக்களை இந்த சமூகத்துடைய எல்லாம் குறைத்து மத்தியிலிருந்துதான் தொழிலுக்கு போகணும் மக்கள் அப்ப அங்க தொழில் சீராகவும் மத்தியிலிருந்துதான் மக்கள் ஐம படிக்க போகணும் அப்ப ஐம்ப படிக்கிற நோக்கம் சீராகவும் வணக்க வழிபாடு கையே சிக்கல் பெத்தன சீரு பேருக்கு மத்தியில் சிக்கல் வருது மெச்சிலுக்கு வந்து அவங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹரன் மதீனாவான் கியாமால் வரைக்கும் வரக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மொழிவுலான ஒரு ஊராக கிராமமாக சமூகமாக கெட்டது எப்படி இப்ராஹிம் அலித்தெல்லாம் மக்காவை கெட்டோ கால போக்குல அது சீர்கிட்ட ஒரு விடயத்துல சமூகம் இருக்கணும் என்றால் எல்லா நேரத்திலையும் என்றால் ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும் ஒரு கூட்டம் அதுக்காக பாடுபட்டுக் கொண்டே இருக்கும் எல்லோரும் அவங்க அவங்க விவகாரங்களை பார்த்து இருந்துட்டாங்க என்றால் அப்படியே சீர்கேட்டு போய்ட்டு நடந்து மக்காவுக்கு நடந்த விடயம் என்னென்ன அப்படியே ஒவ்வொருத்தர் அவங்க விவகாரத்தோட போன ஒரு மக்காவுடைய நிலைமைகள் எவ்வாறு மாறினென்று அழகான முறைகளை தெளிவாக பழக்கணும் அழைக்கணுமா மதீனாவ ஒரு சமூகத்துடைய கட்டமைப்புக்கு அழகானதுதான் மஸ்தித கட்டி அளிக்கலாம் அந்த மசிதர்கள் மஸிதோட எல்லாத்தையும் தொடர்படுத்த மஸிடன் எல்லாத்தையும் தொடர்பட்ட அனைத்து வியந்தரும் மசிதன் ஒரு பகுதியில மதுரை யுத்தத்துக்கு பின்னால எடது பகுதியில சைட்ல சொன்னாங்க அது வரைக்கும் வியாபாரம் யார கையில் எகூரியல் கைலறி எவூரல் விரும்பின விலக்கி விற்பாங்க விவசாயிகள் அப்படி அதே விதம் வலது பக்கத்துல வலது பக்கத்துல வானிப்பர்களுக்கு பயிற்சி ஒரு முற்றம் இருந்தது வானிப்பர் அங்கனைக்கு பல விடயங்களை படிப்பான் குதிரைக்கு உடலுடைய பயிற்சிகள் வீரங்கள் ஒரு சமூகம் நன்சுமன் வாணிபம் ஒரு சமூகம் சீரா அமைவது போல மற்ற வளங்களும் அந்த சமூகத்தை அழகா வளர்த்தான் ஈமானுடைய ஆன்மீக பயிற்சி கொடுக்கப்பட்ட உடல் ரீதியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்ட உடல் ரீதியான பயிற்சியும் இங்க வியாபாரங்கள் பண சம்பாதிக்கணும் அதுக்குரிய ஏற்பாடு சகோதரர்களே அனைத்தையும் இந்த ஈமான் இந்த சிறந்த கட்டி எழுப்பமாக இஸ்லாத்த நிலைநாட்டத்துக்கு நோக்கமாகவே தொழில் சென்றது அழைக்க சகாபாக்கள் உடல் பயிற்சி சென்றது அழகாக சகாபாக்கள் குடும்பம் நடத்தினை நாட்டு எங்க சமூகம் இல்லை அன்பு புரிசு போ அதோட ரசூ செல்லா அழைச்சிருவாங்க சட்டத்தை கூட அதுதான் உலகத்துல முதலாவது முதல் முதல் மனித உரிமை அறிமுகப்படுத்த யூஎன்ஆலதான் முதலாவது யூனைடெட் நேஷன் மனித உரிமைகளுடைய சார்ட்டர் ரீதியாக இல்ல ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னால மதீனாவை மதினால பல உள்ள மக்கள் எகூதியும் இருந்தான் கிறிஸ்தவர்கள் இருந்தான் சிறை வழங்க வாழ்ந்த பல சட்டங்கள் ஒன்றுதான் இமிகிரேஷன் இமிகிரேஷன்ல மதீனால இருந்து யாரு வெளியே போற யார் உள்ளுக்கு வாற இதெல்லாம் அனுமதி இல்லாம யாருக்கு வெளியே போகமே உள்ளுமே இதே போய் உருவாக்க ஒரு நாட்டு மணி சட்டம் போட்டிதான் இல்லையா இமிகிரேஷன் உரிமைக்கு உங்களுக்கு கீழே அடிச்சாலும் போகலாம் ஸ்டிக்கட் இருக்குது எல்லாமே எல்லாம் சரி போர்டின் பாசம் எடுத்துட்டீங்க கடைசியாக இமிகிரேஷன் கிளியரன்ஸ் அங்க போனா பாப்பாங்க அடிச்சு பாப்பா என்ன சரி குழப்பம் அப்படின்னா போது வெளியானுக்கு வரலாம் நாட்டுக்குள்ள உள்ள அனு அந்த ஏன் உள்ளடா யாரும் உள்ளு ஏன் சார எங்க சமூகம் சீர் கட்டு போறதுக்கு ஒரு பிரதானமான தான் வெளி உறவுகள் வெளி சிந்தனைகள் வெளி சிந்தனைகள் யாரும் வெளியே போக தேவை இன்டர்நெட் இருக்குது எல்லாம் இந்த ஊடகங்கள் இருக்குது இத எல்லாம் நடிச்சு வந்துட்டு மசாலா நல்ல புள்ள வாப்பா உமக்கு உங்க வாப்புகள் தெரியும் நல்ல புல்ல மோன் வாங்கி கொடுத்து போன் வாங்கி கொடுத்துருக்கு உறவுண்டது இது மிக முக்கியமானது இந்த காலத்துல ஒரு கொண்ட்ரோல் இல்லாத சமூகம் எந்த நாட்டிலும் கொண்ட்ரோல் இல்ல குளோபலைசேஷன் எந்த சட்டத்துக்கும் அடிப்பணியான ஒரு சமூகம் எார நினைச்ச மாதிரி சாரம் தான் சேட்டு ஜீ சட்டி கொண்டு எல்லாம் பொக்குமாய் போட்டுக்கொண்டு கலையில அப்படி ஒரு ஜாயி நிறைய இவர் எங்க இதை படிச்சாரு சமூகத்துடைய ஒரு மாறி இவர் எங்க வந்தார் இவருக்கு இந்த விளம்பரங்கள் இதெல்லாம் வைக்க உங்களுக்கு நேரம் பாஸ் பண்றதுக்கு வினோதமா தண்ண வேண்டும் இதெல்லாம் தந்தைக்கு எதற்காக வேண்டும் எங்க சமூகத்துடைய சீர்கேடுக்காக நான் சிந்திக்கிறேன் மாறணும் கூடாது ஒழுக்கமா ஒழுக்க ஒழுக்கம் இல்லாம இந்த சிந்தனைகள் தான் தடுக்க முடியாது அப்படியா சில நாடுகள்ல சில நாடுகள்ல தர சொல்லி இருக்கிறான் எங்க தெரியும் பிரச்சனைனால ஒரு சுரே இருக்கிறான் சமூகத்து கலாச்சாரத்தோட பொருந்தாக ஒரு விடயம் எங்கட சைக்காலஜியோட சைக்கோட பொருந்தாக ஒரு விடயம் வாங்கப்பட்ட அன்புக்குறை தடுக்க முடியாது அப்படியான உலகத்துல வாழ்வோம் அப்படியான உலகத்துல வாழ்க்கை முகம் கொடுக்க கூடிய ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்கை நாம் வீட்டில உருவாக்கி கொள்ளணும் எங்க பாடசாலைகளில் உருவாக்கப்படணும் அத புறக்கணிப்போம் என்ற பெரிய விபதிகள் இருப்போம் சமூகத்தில நடிக்கிறான் தூக்கம் இல்ல தூக்கத்தை நடந்து கொண்டிருக்குரிய சமூகத்துல எல்லாரும் எங்கட சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய அந்த உறவுகள் எங்க இருந்து அவங்களுக்கு செய்தி வருதோ அந்த விடயங்கள் சிறந்ததாக அதை பாதுகாக்கப்படணும் எல்லாரும் நல்லதா இது பிரிதானமான உண்மை இந்த வெளி ஐடியா சிந்தனைகள் இருக்கிறேன் எங்களுக்குடும் அதை எங்களுக்கு தடுக்க முடியாத விடயம் ஆனா அதற்கு அந்த இடையிலிருந்து ஒரு அன்பு விழா ஒரு நோய் வரும் அங்க போனா அந்த நோய் வரும் நாடு அப்பிரிக்க நாடு போனா மெலேரியா வரும் அடிக்கடி தவிர்க்க முடியாது தேவை படிக்க அனுப்ப மத்திருக்கும் எங்க பாடசாலைக்கும் தொடர்பு இல்லை முன்னேறுகள் மூதாதைகள் முஸ்லீம் பாடசாலை உருவாக்கினார் இப்ப முஸ்லீம் பாடசாலை தான் தமிழ் மொழி பாடசாலை தான் பாடசாலை ஆயிரம் அவளுக்கு தமிழுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடருக்கும் இல்லை எங்களுடைய பேசக்கூடிய பாசி ஆயிருக்கும் அந்த வெளியில் சமூகத்தோட உறவுகள் உண்டாக உண்டாக எங்களுடைய கலாச்சாரம் மாறும் கல்ச்சர் மாறும் அன்புக்குரிய ஒரு விட ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வெளி பெண்களோட வேற சிந்தனை உறவு கூடி அந்த சிந்தனைகள் அவங்க வெளி ஆண்களோட தொடர்பு சமூக இஸ்லாமிய பெண்களுக்கு மகரம் என்ற ஒரு சட்டத் தான் இருக்கு பெண்கள் எத்தையும் சமூகத்துடைய கட்டமைப்புல ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துல வச்சிருக்கு பெண்களுடைய உறவுல பாடிய மானக்கேரான அந்த எண்ணம் அந்த எண்ணம் இல்லாம நடந்து போடுறது கஷ்டமான ஒரு தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாது ஒரு பெண்ணோட தேவைக்குதான் உறவு ஆனா அந்த உறவுக்கு அந்த எண்ணத்தை பாதுகாத்து அதிகமான பெண்கள் அத ஒரு அவங்களோட விஷயங்களை தாட்சி கொண்டு ஒரு ஒரு இதாக பயன்படுத்துறாங்க ஆண்கள் விஷயம் பெண்களுடைய உறவுல வீக்காக வைப்பான் பெண்களுடைய உறவுல வீக்கா வைப்பான் கணவன் அனுப்பி வச்சா ஒரு ஊர்ல பிரச்சனையில நடந்த இப்ப என்னண்டா மாப்பிள்ள சாமம் வாங்கி வார அந்த அப்பையும் அதிகமான பழத்துக்கு கொஞ்சம் சாமந்தான் வாங்கி அதிகமான பழத்துக்கு கொஞ்சம் சாம ஒரு நாள் அஞ்சு வைச்சது அதே பழத்து கூட சாமம் வாங்கி அதே பழத்துக்கு கூட சாமன் என்ன இவ இவ கொஞ்சம் சிரிச்சு முதலாளி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க நாங்க ஏற்றுக்கொள்ளு கொஞ்சம் உங்களுக்கு இவருக்கு என்ன செய்ய என்ன செய்ய கடையில தான் நீங்க கேக்குறீங்களே கஸ்டமர் தான் என்ன செய்ய நாங்க லாபத்தை லாபத்தை விட்டு தரல வேற ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் லாபத்தை தரண்ட வேறொரு லாபத்தை எதிர்பார்த்து தந்தது அதனாலதான் இஸ்லாம் எப்பையும் அந்த சமூக உறவுல இந்த சிங்கள ரீதியாக கூட நான் பேசுறது அன்பு குறித்த போது யாருக்கும் சொல்லல எந்த ஒரு ஆணுக்கும் சொல்லல அல்லா குரான் இருக்கு நபியுடைய மனைவிமா இருக்கு மனைவிமா இருக்குதான் فِي قَلْبِهِ நீங்க பேசவானம் அவங்க தெரியாதவங்க வாராங்க சொல்லும் போதும் கொஞ்சம் உரமா சொல்லுங்க போன் கால் ரிங் ஆகுது வீட்டுக்குள்ள ஏசுனா கொஞ்சம் உரமா பேசுங்க சத்தத்தை தாழ்த்து பேசவானும் யாட்டு உள்ளத்துல நோய் இருக்கிறோம் வந்துடும் வேற வேறு சிந்தனை எல்லாம் வந்துடும் அல்லா பாருடைய தூயானவங்க அவங்கள விடயத்துல யாருக்கும் அப்படி என்ன வரக்கூடாது அல்லா கட்டளை பெண்களுக்கு ஏதாவது கேட்கணுமா சமூக உறவுல என்ன சார் அவங்க எப்படி ஒரு மறைவுக்கு பின்னால் இருந்து நீங்க அவன் கிட்ட என்ன சார் கேட்க தேவையே பேசனும் பேச தேவை ஒரு மறைவுக்கு பின்னால பேசுங்க அப்ப உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வளர்த்தான் துறவும் தூய்மையற்ற பாடம் அன்புக்குரிய சமூகத்திலே சமூக உறவு சமூக கட்டமைப்பு பாதுகாக்கப்படணும் எப்படான விடயங்கள் அதனால சோழா நாங்க பழைய கல்யாணத்துல சோழல் ஆண்கள் பெண்கள் எல்லாம் குடும்பமா ஒண்ணு கேள்வி சமூக உறவை மாட்டான வளர்க்க வெளிதாக இருக்கும் நதி சீரான உறவு அன்று கூறிய சகோதரர்கள் அதனால் ஆண்கள் இந்த சமூகத்துல ஒவ்வொருத்தரும் பல பங்குதாக இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்கள வேலையை செய்யணும் சமூகத்தை வீட்டுக்குள்ள உருவாக்கும் இப்ப நாங்க காணக்கூடிய சமூக கட்டமைப்பு என்னென்ன பெண்களுக்கு அவ்ள ஒரு ஆனா, ஒரு சரியான விருப்ப வாப்பவும் பெருமையும் பறக்கிற விமானத்துல அவ சேவை செய்யறானவே நபீசான வேலை கண்ணியமான வேலை வீட்டுல வீட்ட தன்னுடைய கலவணிக்கு மகரமான ஆண்களுக்கு கண்ணியமான கண்ணியமான விருந்தாளருக்கு உபசரிக்கிறத இந்த சிந்தனை புரிந்தா அதில் எல்லாம் பெண்களும் விரும்புறது எங்களை போல என்ன உம்மட்ட கேட்டா படிக்காது எத்தான் மனுதான் போன ஆனா உமா விரும்ப என்னமா யூனிவர்சிட்டிக்கு போகணும் ஒரு விடத்தை நான் ஆரம்பத்திலே கல்விய பத்தி பேசினேன் கல்வி சமூகத்துடைய கட்டமைப்புக்கு தேவை அது எப்படி இருக்கணும் இழந்து கொண்டு ஒருத்தர் இந்த வேலையை செய்யறவர் அங்க போன என்ன நடக்கும் என்ன சிழ காங்கும் தேவை மேல ஸ்லப்பும் தேவை எல்லாரும் தேவை இங்க அடிப்படை பெண் தாய்மார்கள் வெளியே போட்டாலும் நடக்கும் அது வெளியே கட்டிடம் உடஞ்சி போடுவோம் கட்டிடம் சீராக இருக்காது ஒரு விதத்தை தேவை அப்படி ஒருத்தருக்கு தேவை விஷயம் எல்லாம் கட்டத்துல விஷயம் முன்னுரிமை அது கேவலமா கருதுறான் ஆனா வெளிய தொழிலுக்கு ஒரு அன்புக்குரிய சம்பவத்திலே அல்லாத நல்லதா அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் அந்த சமூக சீர் தேடுக்கு ஒரு அழகிய முன்மாடு அழகான முன்மாரி கவலை ஒண்ணு இப்ப என்ன செய்யறாங்க நாங்க தான் நாசம் ஆகிட்டோம் எல்லாருமே நாசமாக போனவர்தன் டேவி மரல போன வருடம் இல்ல அதுக்கு முந்தின வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதினாறுல வெளியாகின ஒரு அமெரிக்கால பல்லள கலை கொலைக்கு போகக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய தொண்ணூத்தி எட்டு வீதமானவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு அவங்க திருமணம் முடிக்கலாம் நூறு பேர் போனா ரெண்டு பேர் தான் தம்பி நூறு பேர் அந்த தீர்வுக்கு அமெரிக்கால ஐரோப்பியால சிறந்த கம்பெனிகள் நடத்துறவங்க வெள்ளக்காரன் அங்க பிறந்து வரந்தவங்க அல்ல எங்களை போல் இந்த நல்ல வீட்டில இருந்து நல்ல கிராம பகுதி நல்ல ஒரு தாய்க்கு பாலை குடிச்சு நல்ல படிச்சு வந்தவங்க நடத்தி எங்களுக்கு எல்லா நிறுவனங்கள் பங்களாதேஷ் வளர்ந்து கல்வி பெற்று அங்க போயிட்டு ரன் பண்றாங்க ஒரு பெரிய கம்பெனி அன்னை இல்ல அந்த கம்பெனிய முகாமைத்துவப்படுத்தி நிர்ணயித்து ஒரு இந்தியன் அங்க அமெரிக்க உலக அடிப்படையிலே நஷ்டம் எங்களுடைய சீரான அந்த இடத்துல அவங்க அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காக செய்யா உலக அடிப்படையினை நஷ்டம் பாதுகாக்கணும் அதன் தெளிவான கவலைப்படுறாங்க எல்லாம் தீர்க்க ஒரு முதியோர்கள் இல்ல பெரியவங்க வயசு போயினா பிள்ளைக்கு சமூகம் வளர்ந்ததுக்கு முதியோர் இல்லம் ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகத்துல முதியோர் இல்லம் இருக்காது அநாத மடம் இருக்காது முந்திருச்சாப்பா முந்திருந்தா எங்க அந்நியூட இருக்க அநாத மடம் இருக்க மாப்பமா மவுத்தையா அந்த டைம்ல யுத்தங்கள் நடந்து விதவையாக இருந்தாங்க விதவைகள் ஆனா அந்த சமூகத்துக்குள்ள அநாதை இல்லமில் இல்லாம அதுக்குள்ளே ஒரு கட்டமை பிரிஞ்சு அநாதைகள் வீட்டுக்குள்ளே வளருவாங்க யார் யாரு கேளுமோ அவங்க கூட வீடு வருவாங்க முதியோர்கள ஒவ்வொரு வீட்டிலையும் கண்யமா பயன்பாத்தாங்க வளர்ந்து அப்ப ஒரு உரையாட்ல அவர் அற்புதமான விஷயத்த பேசப்பட்டேன் சொன்னாரு அங்க வீட்டில் எல்லாரும் பார்த்து உலகத்துல முதலாவது முதியோர் இல்லம் இல்ல உண்டா முதலாவது உண்டாது பெருமை அதுக்கு டைம் இல்ல அதை யாருக்கையோ பாடம் கொடுத்து தொழிலுக்கு போனாங்க அதே முன் உதாரணம் தான் இப்ப அவங்க பெற்றார்கள் இயலாமா இருக்காங்க அதே பிள்ளைக்கு பெல் இல்லாத நேரத்துல அவங்கள பாக்கணும் அவங்களோட இருபத்தி நாலு மணிக்கு அவங்க சேவைகளை பூர்த்தியும் போயிட்டு ஒரு இடத்துல அங்கே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தொழிலுக்கு போனாங்க இதுதான் முதலாவதாக உண்டாங்க இது கிறிஸ்ட ஒரு பாதிரி சொல் அத விளைவுதான் உரிய ஒரு இடம் பண்ணி அது விளைவு அங்க சொல்லி போய் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை கெட்டெழுத்து வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய பொறுப்புகளை நாம் உணர வேண்டும் பணம் சம்பாதிக்கிறது பணம் பெற்றுக் கொள்வது எல்ல பிரதான நோக்கம் ஒரு ஆரோக்கியமான ஆன்மீக ஒரு சிறந்த ஒரு நிலையில ஒரு ஒரு குறித்த வீட்டில வாழ்ந்தாலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறந்த சமூகத்தை கெட்டெழுத்து அல்லாஹ் பொருத்தத்தை எந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை பொருளாதார வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டுக்கு போறது இரு சமூகத்துடைய கட்டமைப்பு சீர்க்கை எடுக்கிற மிக முக்கியமான வந்து மிக முக்கியமான வந்து ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது இந்த நாட்டுடைய அந்நியர்கள் தலைவர்கள் அவர் இதை பத்தி ஒரு தனிப்பணி அவர் சொல்றாரு அடிப்படையில ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போறதை விட ஒரு ஆண் அப்படிதான் பெண்ணுக்கு போயணும் என்று அர்த்தம் இல்லை நான் அதை சொல்ல வரல தவறே இணங்கிக் கொள்ள வாங்குவேன் ஒரு ஆண் வெளிநாட்டுக்கு போறது சமூகத்துடைய குடும்ப கட்டமைப்புக்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தல் செய்யும் அதை பத்தி அவர் என்ன எனக்கு ஆசை நாங்க சொல்லுவோம் என்ன பெண்கள் வீட்டில இருந்தா சரிதானே சமூக குடும்ப உணர்வு உறவு சேவர் இருக்கு அந்த சேவை மறந்து அதை சீராக அதெல்லாம் மறந்துட்டு பெரிய பணத்தை மறிய போறாரு இவ புள்ள பாக்கணும் இவ தனியா இருக்கிறார் போகணும் இவன் தனியாக போகணும் தனியாக பாதுகாக்கணும் இவக்கு தவறான உறவுகள் உண்டாகவே அதனால அந்த குடும்பமே அப்படியே உடஞ்சி விடும் குடும்பமும் உடஞ்சிவிடும் அவங்க கண்டிருக்க விளைவுகளை கண்டிருக்க ஒரு ஒரு பெண் எண்ணாட்டுக்கு போன அவர் சொல்றாரு அவருடைய கணிப்பூர்ல அந்த பிள்ளைகள் அந்த தாய் ஒரு நல்ல பாதுகாப்பான தாயோட சகோதரிகள் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போயிருக்க ஒரு வர எப்படி போனாலும்ப்டுக்கு போகிறது எல்லாரும் நல்லதாக ஒரு விடயத்தை நாம் விலகி கொண்டோம் எங்களுக்கு எங்களுடைய முன்னுரிமை எங்களுடைய சமூகத்தில ஒவ்வொரு குடும்ப தனிநபருடைய முன்னுரிமை ஏதாவது பணம் சம்பாதிக்கும் கூடுதலா பணம் சம்பாதிச்சா கூடுதல பணம் சம்பாதிக்கிறது நல்ல நோக்கம் கொஞ்சம் பணத்தால குடும்பமாக சந்தோஷமாக உறவினர்களுடைய இந்த உறவுகளை பாதுகாத்துக் கொண்டு நாங்க வாழ நேரம் சாப்பிட்டாலும் ஒரு குடிச்ச வீட்டுல வாழ்ந்தாலும் ஒரு சிறந்த ஒரு தலைவர் எங்களுக்கு உருவாக்கலாம் குடிச்ச வீட்டில இருந்து ஒரு அரசன் உருவாக்கலாம் குடிச்ச வீட்டில இருந்து ஒரு பெரிய மகான ஒரு ஆள உருவாக்கலாம் குடிச்ச வீட்டுல தான் ஒரு பெரிய ஆலிமை உருவாக்கலாம் பெரிய ஒரு தலைவர் உருவாகும் ஆனா அதற்கு தாயும் சகப்பரும் ரெண்டு பேரும் இருக்கும் குடும்பமாக எல்லாரும் நல்லதாக இந்த விடிய ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும் எங்களுடைய இந்த சமூக கட்டமைப்பில் குடும்ப உறவு கணவன் மனைவியுடைய உறவும் பெற்றார்கள் பிள்ளைகளுடைய உறவும் அண்டை வீட்டாருடைய உறவுகள் இதன் அனைத்தும் ஒழுங்காக சீராகணும் சீராகினார் திறந்தோர் நிலை உங்களுக்கு வரலாம் அது அனைத்தும் பள்ளியோட தொடர்பு படுத்தப்படும் பள்ளியோட தொடர்பு படுத்தும் போதுதான் அது ஆன்மீக ரீதியில தொடர்பாகும் ஆன்மீக ரீதியாக தொடர்படுத்தப்படுது சீமான உண்டாகும் அதனால அல்லாஹுடைய அல்லாவுடைய அர்த்தம் உண்டாகும் பயப்படுவாங்க இதுதான் ஒரு நல்ல நிலைமை உண்டாகும் அப்படி இல்ல அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாரும் நல்ல நிலைமை நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போவோம் ஒவ்வொரு துறையில போவோம் ஒவ்வொரு இஷ்டவும் எங்களுக்கு யாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் கூறி கொண்டே இருப்போம் குடும்ப ரீதியாக பிரதானமான கட்டமைப்பு பங்குறார்கள் வாப்பா வாப்பட வேலை ஒழுங்க செய்யும் தாய் தாய வேலை ஒழுங்க செய்யணும் கணவன் கணவன்ட வேலை ஒழுங்க செய்யணும் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பங்களிப்பு ஒழுங்க செய்யணும் அப்பமாக ஒவ்வொருத்தரும் அவங்க பொறுப்பில் அதே போல அங்கு அது இல்லாத சில சில முக்கியமான பணிகள் இருக்கிறது அதான் இமாம் ஆசிரியர்கள் மேலதிக பொறுப்பெடுத்தவன் இவங்க அவங்கள குறையில உறுதியாக இருக்கும் அவங்களோட பணியில அந்த பணியை சரியாக ஆசிரியர்கள் சீராகும் அவங்கள்ட ஒழுக்கம் இருக்கும் அவங்க வழி நடத்தீராக நடத்தூலமாக்கல் பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் நிர்வாகிகள் இது ஒன்று அதற்கு பின்னால வரக்கூடிய இந்த பொறுப்புகள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும் இதில் வாலிபர்களை வளரக்கூடிய சமூகம் இந்த விடயத்தில பங்குதாரியாக எல்லா விடயத்திலையும் இந்த சமூகத்திலே கட்டமைப்பு எல்லா விவகாரத்திலையும் வாலிபர்கள பங்குதாரியாக வாலிபர்களை பங்குறாரு ஆரம்பத்தில் இல்லா லிஸ்ட் எடுத்து பாக்க முடியாது பேர்ல முப்பத்தி ரெண்டு பேர் வாலிபர் வாலிபர்களுக்கு புதிய ஐடியா அவசரமா அட்ராக்ட் பண்றவங்க யாரு வாலிபர்கள் வித்தியாசமா சிந்திக்கிறவங்க யாரு வாலிபர்கள் ஒரு புதிய விஷயத்தை கொடுத்தா பழையவங்க சொல்லுவாங்க இது மொரட்டா இதுக்கு மாற்றி உற்று அப்படி மவுசா போவது சொன்னாலும் தான் போகும் புதிய விஷயத்த அவசரமா எடுக்கிறவங்க சமூகத்துடையா இருந்தவங்க அவங்க அனி ரபி எல்லாம் வாடி முடி பழுத்து எல்லாரில்ல முடி பழுத்தவங்க எல்லாம் வயசாலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ளத்துல வாடிப்பில வாடிப்பர் அதனால அவங்க கொஞ்சம் உடம்பு பழைய அந்த மாதிரி சிந்திச்சா அவங்க பழகிட்டாங்க அப்து ரஹ்மான் இவங்களை விட்டு ஆரம்பமாக அந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துல அந்த அந்த பாதையில அந்த பயணத்துல பங்களா யாத்திரம் ஜனாத கடைசி மௌத்துடைய எதிராக படைய கையாங்க அது முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழே வரும் அது வெற்றி பெற்றது யாரு அது கைப்பற்றவர் முகமது முகம்மது பதிமூணு வயசு தாண்டல்ல பதிமூணு வயசை தாண்டல் அவர்தான் அந்த பிரம்மாண்டமான ஊரை அவ்வளவு காலம் பெரிய ரோமர்கள் ஆக்கி செஞ்சு கொண்டிருந்த அந்த பெரிய கைப்பற்றத்திற்கு பிரதானமாக அறிந்தவர் முகமது முகமது அல்பாஹே சுல்பான் முகமது அல்பாஹே பலர் சயர் இந்தியாவுக்கு இஸ்லாத் எடுத்து வந்து முகமதுக்கு இஸ்லாத் எடுத்து போன சாரி யார் இவங்க யார் இருபத்தஞ்சு வயசு தாண்டாலும் பங்குதாரி ஆனா அவங்களுக்கு அந்த சமூக உணர்வை குடுத்தாங்க இப்ப குடுக்கறேன்னு தெரிய வாப்பம் நீச்சான் என்னது படி படிக்கணும் சம்பாடிக்கு அதுதான் கேட்கணும் ஊர்ல இருக்கிற ஒருத்தரை காட்டு இல்ல பாருங்க கடலைதான் நிற்கணும் நீ படிக்காட்டு அவங்களையும் துனியாவுடைய வழி நடத்தக்கூடிய தலைவர்களாக தாய் மாசம் சமூகத்தை கெட்டெழுப்புறது அந்த யுவதிகள் எவ்வளவு முக்கியமான அவங்களுக்கு தகுந்த திறந்த கணவருமாற பார்த்து கலையாச்சு கொடுக்கணும் நாங்க பாக்குறத சரி கல் இருந்த அவருக்கு தூக்கி விடுத்துவோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சிறந்த பிள்ளைகள் எப்படி உருவாக்க சிறந்த சமூகத்தை உண்மை தெரியும் கூடாது என்று தெரியும் என்று சொல்ற நேரத்தில் நாங்களை பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொரு வரை விளக்கம் கொடுத்தேன் தாரி சில விளைவிக்கிற மாசாள் தான் கடையில போயிட்டு வாங்கி போட்டா மாசா தீன் தாரி தப்பு அவருக்கு அவங்க வர விளக்கி கடையில வாங்கியதும் ஜிப் கடையில வாங்கியதும் சிலர்கள் சிறகு ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை எங்கன்னு வந்திருக்காரு என்ன கட்டமைப்பு அந்த இன்னொரு சிறந்த குடும்பத்தை கட்டமைக்கிறதுக்குறி என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் ஜெயினஸ் அல்லது பாத்தி மகோட பேர் ஒரு மிதவ ஒரு அநாத பெண் பொருள் எத வைக்கு பணம் ஒன்று பெருக்கணும் நல்லா அச்சம் இருக்குறாங்க மகள் தெரிந்த தக்குவா மகள் உச்சூர் உமா இதை செய்யவானோ பால் குறைஞ்சுதான் விட்டு கூடிய லாபம் உமர் அப்படி உமர் இல்லமாக்கள் இதை விளங்கப்படுத்துறாங்க தாய் மகள தக்குவாவ சோதிக்கத்தான் இதை கேட்காங்க நல்லாவும் ஆலோசித்தவன் சிறந்த ஒரு தாயாக இருந்தாலும் சிறந்த மகள் உருவாக்கலாம் அப்படி செய்யணும்கள்ல பண்ணதான் கேட்டு அல்லா வாங்க படுத்த நடந்த விஷயம் மகள் சொல்ற தாயே உமரத்தை அமீரு அவர்தகனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் வந்துதான் அப்துல் அஜீஸ் ரஹத்து அப்துல் அஜீஸ் ரஹத்து அவங்க உலகத்தில் என் நல்ல குடும்ப கட்டமைப்பிலிருந்து நல்ல உறவுகள் உண்டாகி அந்த உறவுகளிலிருந்து வழியாக பிள்ளைகள் ஒரு சிறந்த ஒரு சமூகம் ஒரு சிறந்த தலையம் எல்லாரும் எளுடைய வாழ்க்கையுடைய நோக்கங்கள் அதை நாம் சீரா சாய் மாசம் பெண்களுக்கு சாதிக்கலாம் அல்லா அப்படியான ஒரு ஆற்றல் தந்திருக்க யாருக்கும் எந்த மந்திரம் வேலை ஒரு தலவாதி மந்திரம் இருக்குதே சரியான ஸ்ட்ராங் தலவாணி மந்திரம் எந்த ஸ்ட்ராங் என்றா ல செய்த திருவுன் ஒரு ராணுவ படை அதுக்காக வேண்டி நிர்ணயித்த திருவுன் தன்னுடைய மனைவியிட வார்த்தை அந்த மூச்சாடி பாதுகாக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய அந்த இன்ஃபுளு லட்சக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்ய கடுமையான உள்ளம் உள்ள எல்லாம் மறந்துச்சாரு ஏன் எதிர்த்து தெரிஞ்சு அன்புக்குரிய சுப்போதை எல்லாருக்கும் தாய் ஆக்கிறது அல்லா என்று ஒரு ஆசை சொல்லுங்க கல்யாணங்கள் வாரக் எங்களுக்கு தெரியும் எல்லாம் இங்கே இருக்கிறோம் மனுஷோ வீரர்கள் இருக்காங்க பின்னால நூலிங்க அவங்களோட கை பெண்களுடைய விடயத்துல இறக்க சுபாக ஜென்டில் மென் இங்கிலீஷ் சொன்னா ஜென்டில் மென் ஜென்சில் பெண்களின் பக்கம் ஜென்சில் இருக்கணும் மிருதுவாக நடங்கிறவங்க ால எல்லாமல்ற மா நடந்து கொள்ள ஊ பிடிக்கோணும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் விளங்குறோம் எதுல ஊண்டி பிடிக்கணுமோ அத விட்டு கொடுக்கணும் எந்த இடத்துல விட்டு குடுக்கணுமோ அதை ஊண்டி பிடிக்கிறோம் அதனாலதான் காலியார்த்த வந்து காலியார்த்தை நிற்கிற காரணம் ஏதோ விட்டு குடிக்கும் இன்னொரு விஷயம் விட்டு குடுக்க வேண்டிய ஊடி பிடிக்கணுமோ அதை விட்டு குடிக்கணும் ஒரு இமாம் சொன்னா எழும என்ன பயம் எழுதி அஞ்சு கிளம்பல நீங்க சரிய கரெக்டா எல்லாம் உட்கார்ந்து பள்ளிக்கு போற சாரு எலும்பு இல்ல ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து எலும்பு வாண கெண்டு அதான் உட்காந்து எலும்பு வான ரெண்டு அதுதான் உட்கார்ந்து அப்படி இல்ல புரிய சப்போஸ் எல்லாம் நல்லதுல ஆண்கள் நாங்க வீட்டு பொறுப்பு தான் குடும்பத்தை சமாளித்து போனோம் இதுக்குள்ள நீங்க சாப்பாடு ஆக்க தெரியும் முந்தைய காலத்தில் அவங்க பெரிய டிகிரி செய்யல யூனிவர்சிட்டி போகல ஆனா இருக்கிறத கொண்டு சமாளிக்கிறதில்ல அவங்க பிஹெசி எடுத்து இருக்கிற சாப்பாடை கொண்டு நல்ல இருக்கிற பொண்ணுதான் அதை கொண்டு ஒரு நல்ல ஒரு திச்ச ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ஆக்கிறத பெண்கள் அத எடுக்கணும் இதை எடுக்கணும் தெரியா எல்லாம் செலவு எந்த துறையில நாங்க எந்த துறையில தேர்ச்சி அடையணும் அந்த துறையில தேர்ச்சிங்க எந்த துறையில தேர்ச்சியா இருக்கக்கூடாது அந்த துறையில தேர்ச்சியா இதில் உங்களுக்கு எல்லாரும் எந்த நேரத்துல எந்த அறிவு அந்த அறிவு அறிவு இருந்தும் வேலைன்னா என்ன ஒரு கலையை சொல்றேன் கொஞ்சம் சொல்றதால சில விஷயங்கள் கொஞ்சம் நேரம் ஒன்னரை மணி நேரம் பேசினா மஞ்சள் இன்னைக்கு தைக்கொலி வேற ஏதாவது இருபது நிமிஷத்துல சிக்கிட்டோம் போனா ஊட்டம் எல்லாம் மறந்துடும் என்ன செய்ய பழக்கம் வாங்கிட்டு போன ஏஎம் பி யாரு பேர் சொல்றேன் கடல்ல பாலை மஞ்சள் பிரயாணம் பேசி கொண்டு போனா இடையில ராவு தூக்கம் டயர் பென்செல்லாம் அடிச்சிட்டு தூங்கினா நடுவுல ஏஏ எழுத்தினாரி எழுதி மேல பாருவோம் என்ன வேணு என்ன பக்கா மாட்டா எல்லாம் நல்ல வானம்பளம் நட்சத்திரம் எல்லாம் என்ன பாப்பா சொல்லுது அது சொல்லு என்ன சொல்லுது ஒவ்வொன்றா சொல்றாரு எக்ஸ்ட்ரி கோள்கள் இருக்குது இப்படி இருக்குது எக்ஸ்டமி இப்படிதான் அந்த பாத்திரத்துல பார்த்தா இப்படி இப்படிதான் சாஸ்திரம் சொல்றாரு ஆன்மீக துறையில பார்த்தா எல்லாம் எவ்வளவு பிரமாண்டமான படைப்ப நான் நான் எவ்வளவு சின்ன படைப்பு இப்ப இதில் அறிவை சொல்லிட்டு போறாரு சொல்றது சொல்லிட்டு போறாரு கேட்டா அப்படி வெத போஸ் எடுத்து பார்த்தா நாளைக்கு நல்ல ஒரு நாள் நல்ல சைனிங் ஆன ஒரு பெண் அப்படி எல்லாம் என்ன மதேன் இது என்ன சொல்லு கேட்டா டென்ட யாரோ களை எடுத்து பேசுவான் தூணி கொண்டிருந்தா வானம் விளங்குது இது தேவையான வெந்த அருகிலிருந்து வேண்டாம் அதை சொல்றாரு இதை சொல்றாரு கலவு எடுத்து பேசியோ அது விலங்கு வானத்தை பார்த்தது அதுக்கெல்லாம் எங்கட நிலவரம் அப்படியாக எந்த துறையில எங்களுக்கு சேர்த்து வேணுமோ எந்த துறையில எங்களை முன்னேற்றங்கள் செய்யும் அந்த துறையில எங்களுக்கு முன்னேற்றம் இல்ல ஆனா மாற்ற ஐடி டிகிரி டிசைனிங் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் எல்லாத்திலையும் அவர் சேர்க்கடைஞ்சிருக்கிறார் வாப்பாவோட போனும் இது சரியா அவன் ஏ எடுத்து சுற்றி வாப்பாவோட சும்மா வாப்பா ஸ்கூல் எட்டாம் ஆண்டு தானே போனோம் இவருக்கு அது அறிவு சரியா உங்களுக்கு என்ன தெரியும் பாப்பா சும்மா உங்களுக்கு நீங்க படிக்க அறிவு இவன் ஏ எடுத்து வேணும் உமா என்ன பேசணும் எல்லாரும் எங்க சமூகத்துடைய வீழ்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய நல்லது நம் அனைவரும் ஒவ்வொருத்தரும் இந்த எங்களுக்குரிய பொறுப்பு நாம் உணர்ந்து எங்கள பொறுப்பு நாம் ஒழுங்காகவே அதுல மிக முக்கியமான உடைய உலமாக்களுடைய பொறுப்பு பொறுப்பு அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு சிறந்த பணியில் இருக்கிறாங்க ஒரு சிறந்த சமூகத்தை சீராக கூடிய அந்த சமூகத்தை சீரமைக்கக்கூடிய தாய்களுடைய பொறுப்பு இல்லைன்றா எல்லாருமே அவங்க அவங்களுடைய மத்த மத்த தேவைகள் வரும் போது விட்டுட்டு போய் எல்லாம் பேசுவாங்க கல்யாணம் அது இது பொருளாதார சிக்கல் எல்லாம் விட்டுட்டு போவாங்க ஆனா சமூகத்துடைய இந்த சீரமைப்புக்காக வேண்டி பாடுபடக்கூடிய தாயிகள் நாங்களும் அதுக்காக வேண்டி விட்டுட்டு போனோம் அந்த ஒரு கப்பல் பிரயணிக்கிற எல்லாரும் தாழ்வம் எல்லா தாழ்வம் ஒரு கூட்டம் அந்த கப்பல பாதுகாக்க பசியோட பசியோட பத்துமியோட குடும்பத்துடைய தேவைகள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு மற்றவங்க எல்லாம் விளையாடி கொண்டிருப்பாங்க எல்லாரும் மத்தம வேலையில் இருப்பாங்க கப்பலை பாதுகாக்க ஒரு கூட்டம் இருப்போனும் அப்படி இல்லாமல் இந்த உலமாக்கல் சமூகத்துடைய தாய்கள் அவங்க சொல்லணும் பாப்பா நீங்க அந்த விளாட்டு வியாபாரம் ாலதான் கொஞ்ச உதாரணங்களை இமாம்கள் உலமாக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் சில உயிர்களில் கொடுங்க நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய டிரைவருக்கு கொடுக்கற சம்பளத்தை விட குறும் டிரைவருக்கு மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து ரூமும் அவருக்கு மூணு நாலு நாள் லீவும் கொடுத்து அவருக்கு இருபது நாயிரம் பண்ண மாட்டேன் பள்ளியில ஆனா எல்லா ஐமங்களும் அப்படி விட்டுட்டு போனாங்கடா சமூகத்துடைய நிலை இல்லை மத்தியுடைய நிலை இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை மதரசாக்களில் ஓதா இருக்காம இவங்கெல்லாம் பேசி இப்படிதான் நீக்கணும் இப்படிதான் வாழும் சொல்லி மதரசாவுக்கு சிழல் அனுப்பாமக்கலையும் இந்த சமூகங்கள் உருவாக்காம இருந்தா சமூகத்துடைய உண்மை நிலவரம் என்ன நமக்குரிய சகோதரத்தில் எல்லாரும் நிலையாட்டு நாம் அனைவரும் சௌபாசி அல்ல எங்களுக்கு ஒரு அவகாசம் இது ஒரு கலந்துரையாடல் தான் அல்ல நாம் சௌபாசிகளும் நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகளை சீராக்கும் அதுல பிரதானமான எங்க சமூகத்தை பாதுகாக்கல இந்த ஊடகம் ஒரு பிரதானமான விஷயம் இந்த ஊடகத்தை இஸ்லாமிய ஊடகத்துல ஈடுபடக்கூடிய வாலிபர்கள் ஈடுபடக்கூடிய வாலிபர்கள் பயன்படுத்துவதற்காகவும் பேஸ்புக் சம்பூர்மான அறாம் என்று பசுவாக்க முடியாது அதை பாதிக்கிற முறையை தான் அதை பாதிக்கிற முறை வைத்து தான் அப்படி இல்லைன்றா ஊடகத்துல நீங்க இருக்கிற இந்த பெரிய நிறத்தை ஒரு பெரிய தொகை மக்களுக்கு மேற்பட்டவங்க அந்த போஸ்ட வாசிச்சிருக்காங்க பார்த்திருக்காங்க பயன்படுத்தலாம் சிறந்த முறையில பயன்படுத்தணும் ஆனால் அந்த ஊடகத்தை வெக்கமான இந்த விடயம் அற்புதமானது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அவர் இன்ன நதியாமலும் நவீன யாரு இந்த விடயத்தை الذين انتفعوا الفاحشه الذين عاملوا انتفعوا الفاحشه الذين عاملوا لهم عذاب اليم في الدنيا والاخره لهم عذاب اليم في الدنيا والاخره يار الى الذين يحبون ان تفيع الفاحشه او يمرغ فاحشه انتو فوتو فيديو متمنبر ولا بيتي كود صور اكثر نجسانه اور كවරான விஷயம் நடஞ்சி ওরা எல்லாம் பேசி திரிরা ইവർ ফাহিশা বা পরছরা பாட்டாவ பறக்கிறார செய்த இவங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பாண்டி பேசாங்களே இப்படி நடக்காமே இவருக்கும் அவருக்கும் இப்படி ஒரு உறவு இருக்கலாமே இன்னும் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி திராங்க ரேவர் பேசுறாங்க இவங்களும் பாசிட்டாவ இந்த மானக்கேடான அவங்களுக்கு நோவிக்க கூடிய நோவில தரக்கூடிய தண்டன உலகத்திலே அன்புலும் அவங்க அவங்க பரப்பின அந்த சொன்ன வார்த்தை அன்பின அந்த அந்த போட்டோ விபரீதம் அவனுடைய பாவம் என்று தெரியாது தானே நான் அவ்வளவு பெரிய பாவம் என்ன செஞ்சேன் அவ்வளவு பெரிய பாவம் என்ன செஞ்சேன் அவங்களுக்கு நோயிக்கக்கூடிய தண்டனை அன்பக்கூடிய சமூகத்தை சமூகத்தை நல்லது எங்க வரைக்கும் நல்ல கசும் இந்த காலத்துல நியூஸ பார்த்தாலும் நகிஸ்தான் நியூஸ பார்த்தாலும் நதி எல்லாத்திலும் நதி பேப்பர் எடுத்தாலும் நதி எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் பாதுகாக்க வேண்டும் ஊடகங்கள் சீராக்கப்படுவோம் இதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் வருவாங்க அரசியல்வாதிகளுக்கு முன்வைக்க வேண்டிய விடயம் எங்களுக்கு ரோட செஞ்சுட்டாங்க தண்ணி எட்டாங்க எலக்ட்ரிசிட்டி எடுத்தாங்க அதல்ல எங்களை இந்த நதிக்க இல்லாம ஊடகத்தை சீராக்கித்தாங்க அசிங்கமான விடயம்ல இந்த விடயங்கள் அறக்குறையில பெண்களுடைய இதை நாங்க கேட்கணும் இத கேக்கிறோம் யாரும் இல்ல இதே யாரும் இல்ல ஆனா அப்படியானவங்க எங்கத்தேக்கறாங்க அப்படி அறக்குறை அவருக்குதான் வந்து அந்த டிக்காகவும் இவரும் தான் இப்ப வேட்பாளர்கள மாறி பல விஷயங்களை நான் பிரித்து பிரித்து பேசினேன் இந்த ஓரு தலைப்பிலையும் பேசப்பட வேண்டும் சமூகத்துடைய இந்த கட்டமைப்பு சீராகணும் இந்த எல்லா அம்சத்திலும் சீராகணும் அதில் பிரதானமாக அந்த தானிகளுடைய பணி அவங்க தொடர்ந்து செஞ்சிகண்டே இருக்கணும்ல்ல மண்டாடி போயிட்டு தட்டிக் கொண்டே இருக்கணும் யாரும் இல்லை யாரையும் பிளாக்லிஸ்ட் பண்ண இயலாது இவர் தவறு இல்ல அவங்களுக்கு நாங்க செஞ்சிக்கொண்டே இருக்கணும் ஏன் அவங்க சமூகத்திலே ஒரு கட்ட ஒரு பங்கு அவங்க சமூகத்தில் ஒரு பங்கு அவங்களும் சீராகவும் அப்படியான வாழைப்ப ஒரு குழு உருவாக்கணும் தீர்ப்பை செய்வான பேசினோமோ எந்த நல்ல விடயங்களை உரையாற்றினோமோ அந்த அனைத்து நல்ல விடயங்களையும் அமல் செய்து அதை எட்டி வைக்கக்கூடிய பாத்திரத்தை பார்ப்பானாக நான் உங்களிடத்தில் கலந்து உரையாடினேன் நனவுகள் என்றால் அது அல்லாசத்திலிருந்தும் அது மேலாவது துறைகள் ான் அது என்னுடையுடையொண்டு நான் பாதுகாப்பு செய்தவனாக நான் விட செலுத்தினர்